வணக்கம் நன்றினியின் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தி சேவை டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு மார்கழி மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் தமிழக செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே லாரியில் கொண்டு செல்லப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட எரிவாயு சிலிண்டர்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனா் திமுகவின் உயர்நிலை செயல்திட்டக் கூட்டம் வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்று மு க ஸ்டாலின் தலைமையில் நடக்கிறது இந்த கூட்டத்தில் ஆர் நகர் தேர்தல் தோல்வி மற்றும் கனிமொழிக்கு பதவி வழங்குவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குன்னூர் அருகே தைலம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று ஊழியர்கள் படுகாயம் அடைந்தனா் சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் ஒன்றியம் வலசைப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பால் குளிரட்டும் நிலையத்தில் பால் கொள்முதல் செய்வதில் முறைகேடு நடப்பதை கண்டித்து தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது விவசாயிகளுக்கு உடனடியாக காப்பீட்டுத் தொகை கிடைத்திட உரிய ஏற்பாட்டினை செய்திட தமிழக அரசு முன்வர வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேட்டுக் அழிந்துவரும் நிலையில் உள்ள நாட்டு இன கால்நடைகளை பாதுகாக்க விவசாய மற்றும் தன்னார்வ அமைப்புகள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கொங்கு மண்டலத்தில் பிரசித்தி பெற்ற காங்கேயம் இன விருத்தி காலைகளின் கண்காட்சி திருப்பூர் மாவட்டம் வெல்லக்கோவிலில் நடைபெற்றது இந்திய செய்திகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இயற்கை எரிவாயு ஜிஎஸ்டி வரம்புக்குள் சேர்க்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது முத்தலாக் முறைக்கு எதிராக சட்டம் இயற்றும் முயற்சியை கைவிடுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அகில இந்திய முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் கோரிக்கை விடுத்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மண்டல பூஜை நடைபெறுகிறது இந்தியாவில் முதன்முறையாக தனக்கென்று தனி லோகோவை பெங்களூரு நகரம் பெற்றுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கருவிகளை பராமரிப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சகம் ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று கோடி ரூபாயை வழங்கியுள்ளது டெல்லி கான்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் பில்கார் என்ற இடத்தில் பனிமூட்டத்தால் நான்கு வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பசு பாதுகாப்பு மையத்தில் இருந்த ஐம்பது மாடுகள் பட்டினியால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் எகிப்து ஈரான் ஈராக் லிபியா வடகொரியா உள்ளிட்ட பதினோரு நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் அமெரிக்காவில் நுழைவதற்கு அதிபர் டிரம்ப் விதித்திருந்த தடையை நீக்கி அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் உளவுத்துறை தலைமையகம் அருகே நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் கடந்த வாரம் இதே பகுதியில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கத்தோலிக்க தலைநகரான வாட்டிகன் நகரில் நடைபெற்ற நள்ளிரவு பிராத்தனையில் போப் ஆண்டவர் பிரான்சிஸ் அருளுரை ஆற்றினார் ஊழலில் ஈடுபட்டமை மற்றும் ஆட்சியை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக சிறை அனுபவித்து வரும் பெருநாட்டின் முன்னாள் ஜனாதிபதி அல்பெட்டோ புஜிமோரிக்கு அந்நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி பெட்ரோ பவுலோ கியூசென்ஸ்கி பொது மன்னிப்பு வழங்கியுள்ளாா் ஐனா நா பாதுகாப்பு கவுன்சில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடையை ஏற்க முடியாது என்றும் இது போர் தொடுக்கும் செயல் என்றும் வடகொரியா தெரிவித்துள்ளது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாட்டின் விமானங்கள் தங்கள் நாட்டில் தரையிறங்கக்கூடாது என டுனிசியா அரசு அறிவித்துள்ளது நியூசிலாந்து நாட்டில் உயிரிழந்த இந்திய இளைஞர் ரஹீம் பகத் அவரின் உடலை இந்தியாவுக்கு கொண்டுவர அவரின் குடும்பத்தினர் வெளியுறவுத்துறை அமைச்சா் சுஷ்மா ஸ்வராஜின் உதவியை நாடியுள்ளனா் வணிகச்செய்திகள் நிதி மோசடிகள் காரணமாக வர்த்தக வங்கிகள் மற்றும் குறிப்பிட்ட சில நிதி நிறுவனங்களுக்கு பதினாறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் சிவ்பிரதாப் சுக்லா தெரிவித்தார் முதியவர்களுக்கு வீட்டுக்கே சென்று வங்கி சேவை அளிக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி உத்தரவால் இதற்கென புதிதாக ஆட்களை தேர்வு செய்வதில் வங்கிகள் தீவிரமாக இறங்கியுள்ளன இதனால் பல ஆயிரம் பேருக்கு வங்கித் துறையில் வேலைவாய்ப்பு உருவாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள சிறு நகரங்களில் வணிக செயல்முறை ஆதார மையங்கள் பிபிஓ தொடங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார் திருச்செங்கோடு வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மூட்டை மஞ்சள் அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது கஜகிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டிகளில் இந்தியா 3 தங்கம் உள்பட 6 பதக்கங்களை வென்றுள்ளது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ரான்ஸ்போர்ட் பந்து வீச்சில் சந்தேகம் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் பிரசவத்திற்கு பிறகு மீண்டும் டென்னிஸ் போட்டிகளில் பங்கேற்கவுள்ளார் ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் போட்டிகளுக்கு முன்னோட்டமாக அபுதாபியில் நடைபெறவுள்ள டென்னிஸ் போட்டித் தொடரில் அவர் பங்கேற்கிறாா் ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் மட்டும் கவனம் செலுத்தி வந்த தென்னாப்பிரிக்கா அணியின் அதிரடி பேட்ஸ்மேன் டி வில்லியர்ஸ் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடுவதற்காக தன்னை தயார் செய்து வருகிறார் திரைச்செய்திகள் தேவதையை கண்டின் திருவிளையாடல் ஆரம்பம் பட்டத்து போன்ற படங்களை இயக்கிய பூபதி பாண்டியனின் அடுத்த படம் மன்னர் வகையரா நடிகர் விமல் ரோபோ சங்கர் கையல் ஆனந்தி பிரபு சரண்யா என பலர் நடித்திருக்கும் இந்த படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றனர் அவன் இவன் படங்கள் மூலம் பிரபலமானவர் ஜனனி ஐயர் இவர் நடித்திருக்கும் புதிய படம் பலூன் இப்படம் ரசிகர்களை கவரும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் எங்கள் அண்ணா படத்துக்கு பிறகு பல வருடங்கள் கழித்து தமிழில் தேவி படத்தில் நடித்த பிரபுதேவா இப்போது மேலும் சில படங்களில் நடிக்க ஆரம்பித்துள்ளார் ஹன்சிகாவுக்கு ஜோடியாக பிரபுதேவா நடித்துள்ள படம் குலே பகவாலி கல்யாண் இயக்கியுள்ள இப்படத்தின் பாடல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இப்படத்துக்கு இசை விவேக் மெர்வேன் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்